ிாத்தயத்த வேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நமஸ்ரீக்கரமாத்மே நம அவமோராஜவிராஜுகேமியனூய ஸ்ரீ பகவான் உவாச்ச பகவான் உபதேசத்தை தொடங்கிறார் இந்த அத்தியாயம் பகவானாலேயே தொடங்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் பதினெட்டு அத்தியாயங்களுடைய இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையில் இது ஒன்பதாவது அத்தியாயமாக அமைந்திருக்கிறது இதற்கு தலைப்பு ராஜவித்யா ராஜகுகிய யோகம் இதை பற்றி நேற்றைய வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன் இந்த ஸ்லோகம் இவ்வாறு தொடங்குகிறது தூ ஆ நாள் ஆனால்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் எட்டாவது அத்தியாயத்தில் சுஷும்னா நாடி வழியா தாரணா அதாவது எல்லா துவாரங்களையும் கட்டுப்படுத்தி உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவனை மனசில் ஈஸ்வர தியானம் பண்ணி கொண்டு எடுத்துக்கொண்டு சூரிய ஒளி வழியாக பிரம்மலோகத்தை அடைஞ்சு அங்கே திரும்பி வராத ஒரு நிலையை அடைஞ்சு அங்கே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஒருவேளை நினைக்கலாம் ஓஹோ அங்கே போய் தான் நமக்கு முக்தி கிடைக்கும் போல் இருக்குது இங்கே கிடைக்காதுன்னு அப்படி இல்லை இங்கேயே அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தூ என்கிற சொல் காட்டுகிறது ஆனால் அர்த்தம் இதம் பிரபக்ஷாமி இதை நான் உனக்கு சொல்லுகிறேன் இதைங்கிறது இப்பொழுது இதுவரைக்கும் சொல்லி கொடுத்த விஷயத்திலேயே இன்னும் மேலும் சில கருத்துக்களை உனக்கு சொல்லப்போகிறேன் குஹ்யதமம் பிரபக்ஷாமி தேங்கிறது இருக்கு தேனா உனக்கு தே இதம் குஹியதமம் பிரபக்ஷியாமி நான் உனக்கு இரகசியங்களிலெல்லாம் மிகவும் ரகசியமான மெய்ப்பொருள் ஒன்றே அத்வை தந்தான் இரண்டாவதாக ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரகசியங்களிலெல்லாம் தலைசிறந்த ரகசியத்தை ஆனால் நன்கு தெளிவாக இருப்பது உலக விஷய நாட்டங்களால் இரகசியம் போன்று இருப்பது என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் பக்குவம் இல்லாதவர்களுக்கு இது எவ்வளவு சொன்னாலும் விளங்காது பக்குவம் உடையவர்களுக்கு இது விளங்கும் அந்த அடிப்படையிலே மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த அறிவை தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது அப்பேற்பட்ட அறிவை நான் உனக்கு உபதேசிக்கப் போகிறேன் அனசூயவேங்கிறார் என்னுடைய வார்த்தைகளில் நீ குற்றம் பார்க்கறது இல்லை நம்ம யார்கிட்ட படிக்கிறோமோ அவங்க நம்மளை விட அறிவுள்ளவர்கள்ங்கிறத நம்ம முதலில் ஏற்றுக்கொள்ளணும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது அவர்கள் முழுமையாக பேசி முடித்ததுக்கு பிறகுதான் நம்ம ஏதாவது கேள்வி கேட்கலாம் அதுவும் வகுப்புகள்னு சொல்கிற போது நீண்ட காலம் வகுப்புகள் எடுத்தாத்தான் நமக்கு கேள்வி கேட்கறதுக்கே தகுதி வரும் நம்ம அரவுரை அறிவை வைத்துக் கொண்டு உடனுக்குடனே கேள்வி கேட்டு அவங்களுக்கு தெரியலேங்கிறத நம்ம முடிவு பண்ண கூடாது அதனால அர்ஜுன பார்த்து புகழ்ந்து சொல்றார் நான் இவ்வளவு பொறுமையா சொல்லி நீயும் பொறுமையா கேட்டு உனக்கு என்னிடத்துல குறை மனப்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி சிஷ்யனுடைய சிறந்த குணத்தை குருநாதர் ஆகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் போற்றுகிறார் அனசூயவே தே பிரபக்ஷாமி சிறிது கூட என்னுடைய வார்த்தைகளில் குற்றம் பார்க்காத உனக்கு நான் மிகவும் ரகசியமான விஷயத்தை உபதேசிக்கப் போகிறேன் நன்றாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் பிரபக்ஷாமி அப்படின்னு சொல்லுகிறார் அது என்னங்கிறத அடுத்த வரியில சொல்லி இருக்கிறார் அதை தொடர்ந்து நாளைக்கு சிந்திப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் இந்த அளவில் இன்றைக்கு பூர்த்தி செய்கிறேன் நாளைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு பொருளை தொடர்ந்து சொல்ல முற்படுகிறேன் இதம் துத்தை குமம்